வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு சாதனையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சாதனையில் நம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறக்கூடியது அது அன்பாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் விருப்ப வெறுப்பாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து புகழ் என்கின்ற ஒன்றை பெறுவதற்காகவே நாம் அனைவரும் கடினமாக படிக்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் ஏன் அந்த புகழை அடைய வேண்டும் ஏனென்றால் அந்த புகழ்தான் நம்மை மற்றவரிடத்திலே அறிமுகம் செய்து வைக்கும் அந்த புகழ் தான் தனித்தன்மையை மற்றவருக்கு எடுத்து காட்டும் புகழோடு வாழும் பொழுதுதான் நம்மை மற்றவர்கள் மதிப்பார்கள் அந்த புகழ் நம்மை வந்து சேர நாம் ஏதாவது ஒன்றினை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுதுதான் நாம் சாதனையாளராக மாற என்னுடைய தந்தை என்னை பள்ளியில் சேர்க்கும் பொழுது நீ கடினமாக படித்து நல்ல முறையிலே படித்து முடித்து நல்ல வேலைக்கு சென்று பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று சொன்னார் அந்த புகழ் அடைய வேண்டும் என்கிற அந்த வார்த்தை தான் இன்று என்னை வழி கொண்டிருக்கிறது என் தந்தை அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் மற்றவர்கள் முன் நாம் பெருமையாக நிற்க வேண்டும் அப்படியானால் நாம் கடினமாக உழைக்க வேண்டும் கடினமாக படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்பார் அந்த வலியுறுத்தல்கள் தான் என்னை இந்த அளவில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது இதே நாம் ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்தவர்களே என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை வாழ தொடங்கினால் நிச்சயமாக புகழ் என்பது நம்மை வந்து சேரும் ஒரு சிலர் எனக்கு வாழ்க்கையில் புகழே தேவைப்படாது நான் புகழை பற்றி கவலைப்படாதவன் என்று சொல்வார்கள் அத்தகையவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்காது எந்த விதமான சாதனைகளும் இருக்காது ஏனென்றால் அவர்கள் புகழை விரும்பவில்லை என்றால் இந்த உலகில் இந்த வாழ்க்கையை வாழ்வதனால் என்ன பயன்கோகிறது புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருந்தால் மட்டுமே ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தின் பேரில்தான் நாம் சாதனை செய்ய முயற்சிகள் செய்வோம் அப்பொழுதுதான் நம்முடைய திறமைகள் வெளிவரும் ஆகையால் ஏதாவது ஒன்றை செய்து நாம் புகழடைய வேண்டும் நம்முடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவி நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழத் தொடங்க வேண்டும் இதை கூறும் வள்ளுவர் கூட இந்த உலகில் தோன்றினால் இந்த உலகில் பிறந்தால் புகழோடு வாழ வேண்டும் அவ்வாறு புகழோடு வாழவில்லை என்றால் நாம் பிறப்பதன் பயன் என்ன என்று கேட்கிறார் உண்மையிலேயே நாம் புகழோடு வாழவில்லை என்றால் இந்த உலகில் பிறந்து எந்த பயனும் இல்லை தோன்றாமை நன்று மீண்டும் குரல் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த நாள் இணைய நாளாக முடியட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி